ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان نبينا ونبينا ومولانا محمدًا عبد ورسول صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام وَذَلِكَ الْكِتَابُ أَا رَيْبَ فِيهِ هُدَىً لِّلْمُتَّقِينَ صدق الله العليم عن نبي موسى رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المؤمن للمؤمن فالبنيان يشد بعضه بعضاه أو كما قال صلى الله عليه وسلم يَلْوَانَ مِيَلْبُونِي فَرَيْتِ जीवराशि पढ़ते पढ़पान श्रेष्ट कर्मी आदम आदमे पिचल भूम्य है ஆட்சி வைத்திருக்க கூடிய வல்லவனாம் அல்லா அவன் அவனது இறை வேதத்திலே நபிய பார்த்து சொல்றான் நபிய சொல்லுங்க எல்லா புகழும் ஏக நாயன் அல்லா ஒருவனுக்கு மாத்திரமே தஹிது அவனுக்கு இல்ல வானம் ஏழு பூமி அதற்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த சகோதரத்தையும் யாருடைய ஆலோசனையுமே இல்லாமல் தத்த தண்ணிய ஆட்சி செய்யக்கூடிய வல்லவனாம் அல்லாஹூக்கே எல்லா புகழும் மபியர் சொல்லுங்க அல்ஹமதுல்லும் அல்ஹம்துல்லா எல்லா புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் அவன் தான் சொந்தக்காரன் இவ்வுலகிற்கு ஒரு அற்புதமாக அதிசயமாக ஒலிவிலக்காக முழு ஆளுத்துக்குமே அருளாக வந்து விட்ட உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்ம்தபாஹு அலேஹி மீதும் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவும் பின்பற்றி வாழ்ந்தாக்கள் மற்றும் வரைக்கும் அந்த உத்தமருடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் ரஹ்மத்தும் என்றெந்தும் குறித்தார்கள் என்று வேண்டியதன் பின்னால் இவை இல்லாமல் பள்ளி வாயிலுள் அத்திக்காக்கூடிய நீயத்தில் அமர்ந்திருக்கும் விஸ்வாமி நெஞ்சங்களே அருணேஷ் சகோதரர்களே வல்லவ நல்லா உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டணிட்டு இருக்கிறானோ அத்தகைய விடயங்களை நமது வாழ்க்கையில அவசர அவசரமாக எடுத்து நடக்கும்படியும் வைகளை செய்யக்கூடாது செய்தால் பாவம் பார்த்தால் பாவம் பேசினால் பாவம் என்று தடுத்து வச்சிருக்கிறானோ அத்தகைய விடயங்கள் அவசர அவசரமாக தகுந்த நடந்து கொள்ளும்படியும் முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவோவை கொண்டு வத்தியத்தை நம் நல்லுபதேசம் பிறப்பித்துக் கொள்கிறேன் சங்கியான பெரியவர்களே சகோதரர்களே மதிப்புக்குரியவர்களே உலகத்தில் நாங்கள் தொழுகிறது நோம்பு பிடிக்கிறது போனது உம்ராகலுக்கு போறது குரான் ஓடுறது இன்னும் உள்ள நல்ல அமல் இபாதட்டுகள் எதெல்லாம் வணக்கம் என்று சொல்லி செய்யறோமோ இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் மவுக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையில வெற்றி என்ற வெற்றிதான் தோல்வி தோல்விதான் அந்த மூத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கையில உயர்வரமான சொற்கும் நீங்களும் இருக்கணும் என்றதுக்காக உலகத்துல நிறைய அமல் இபாத செய்கிறோம் அன்பானவர்களே நாங்கள் செய்யற அமல் இபாதத்தை வச்சு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போக ஏலமாடு பார்த்தால் சொக்கம் கேள்விக்குறியாக இருக்கு ஒரு மனிதர் நிறைய வணக்கத்தில் ஈடுபடுறாரு சொருக்கத்தை அடைஞ்சு கொள்ள ஏழு மாடு பார்த்தா சொருக்கம் போறது முடியாத காரியமாக இருக்கு வேண்ட கருத்தல்ல குரான் அதீசுடைய பின்னணியில முன்னோ அந்த சமூகத்தா உடைய சரித்திரங்களுடைய பின்னணியில எடுத்து பார்த்தா அவள் இவரத்தை மாத்திரம் வச்சு செருத்தம் போக வேண்டுமான்னு பார்த்தா முடியாது நிறையவே உதாரணம் இருக்கு ஒரு மனிதர் இருந்தாரு வணக்கசாலி ரப்படத்தில் கைய ஏந்தினா ரப்பூ கைய மறுத்தல் இல்லை துவ மறுத்தேட்ட துவர கபோல் செஞ்சவோட தொடர்பு நல்லா இருந்துச்சு ஆனா சொர்க்கவாதியாண்டு பாத்தா குரோன் சொல்லுது கடைசியில முடிவென தெரியுமா நாக்க தொங்க போட்டுக் கொண்டிருக்கிற நாய்க்கு உதாரணம் சொன்னான் அல்ல அன்பானவர்களே சும்மா மெகசின் எழுதினாங்க இல்ல அல்லா சித்தார வந்த வகியதான் எழுதினாங்க குத்தாவுல் வகி முடிவு பார்த்த சொற்காரியா பார்த்தா இல்ல ஹால ரஜினு ஒரு மனிதர் வாராரு யார சூழ் அல்ல ஒரு பெண்மணி இருக்கிறார் தொழுக நல்லன் நோபு நல்ல தர்மம் நல்லன் யார சூழல் அவட ஆனா அவட பேச்சால அவட நாவ பக்கத்து வீட்டுக்கார ஆட்கள் திருத்தி கொள்றாங்க இல்ல யாரும் சூழல்ல பக்கத்து வீட்டு கோழி வந்தாலும் சண்டை தண்ணி வந்தாலும் சண்டை புல்ல வந்தாலும் சண்டை பக்கத்து வீட்டோட பகை நல்ல பக்கத்து வீட்டுக்கார்கள் திருத்திக் கொள்றாங்க இல்ல யாரோ சூழல்ல இந்த அமல் செய்யக்கூடிய பெண்ணுடைய நிலைமை என்ன என்ன சொன்னாங்க கால அவ சொற்கத்து அன்பானவர்களே இவ்வாறு எத்தனையோ சருத்திரங்கள் ஹதீச்கள் ஆயத்துக்களை எடுத்து பார்த்தா ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துக்கு போறத்துக்கு வெறுமனே அமல் இபாதத் மட்டும் போருமா என்று பார்த்தா அமல் இபாதத் மாத்திரம் போதா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போகணுமாக இருந்தா எனக்கும் உங்களுக்கும் சொக்கம் வேதமாக இருந்தா செய்கிற அமல் இபாதத்தோட ஏந்த உங்களோட பண்புகள் சீராகணும் பண்புகள் பேச்சு வார்த்தை நடத்த குணம் கொடுக்கல் வாங்கல் சைக்கினை எண்ணங்கள் உள்ளம் துப்பாவாகணும் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே கணவான்களே அந்த அடிப்படையில் இஸ்லாமிய உம்மத்தில் மாற வேண்டிய பண்புகள் நிறையவே இருக்கு எத்தனை பண்பான் பேசி முடிக்கிறது ஒரு ஜும்மால ஆனால் சமூகத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய அதிகமான தவறுகளுக்கு அதிகமான பிறவுகளுக்கு அதிகமான இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு என்னோட நாட்டில் முகம் கொடுத்திருக்க கூடிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனையா இல்லையா பயம் இல்லாம வாழுமா இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் வாழ்றோமா இல்லையா இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் பண புரிஞ்சு வாழ்றோமா இல்லையா தைரியம் இழந்து வாழ்கிறோமா இல்லையா இது போன்ற அதிகமான விஷயங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா ிய சமூகத்துல எல்லா பண்புகளும் சீராகிறதுக்கு முன்னால ஒரு பண்பு ஒரு பண்பு சீராகினா நான் நினைக்கிறேன் இஸ்லாமிய சமூகம் பெரியோர முன்னே சட்டக்கான இந்த சாராம்சமாக அந்த பண்பை மாத்திரம் பேசி முடிச்சுக்கொள்வேன் அன்பானவர்களே இன்றைக்கு இந்நாள என்னதான் பேசினார் நாங்கள் என்னதான் சமாளித்து கொண்டு வாழ்ந்தாலும் என்னதான் ஒளிச்சு மறைச்சு வாழ்ந்தாலும் என்னோட சமூகம் இருக்குதானே இஸ்லாமிய சமூகம் நான் முழு நாட்டுடைய நிலைமையை சொல்றேன் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது போல இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு ஒற்றுமை இழந்து போல எந்த ஒரு சமூகமுமே ஒற்றுமை இழந்து இன்றைக்கு நாங்க எல்லாம் பிளவுபட்டிருக்க கூடாதோ அதிலெல்லாம் சிலவுபட்டு உதாரணத்துக்கு எங்க சமூகத்தை எடுத்தா படிச்சவங்க அவங்க ஒரு பக்கம் படிக்காத சமூகம் அவங்க ஒரு பக்கம் ஏழைகள் அவங்க ஒரு பக்கம் பணக்காரர்கள் அவங்க ஒரு பக்கம் வெள்ளையர்கள் அவங்க ஒரு பக்கம் கருப்போதில் திருமணம் நடக்குது என்னோட சமூகத்தில் உள்ளது சொல்றேன் உங்க ஊர்ல உள்ளதல்ல ஒரு பெரிய ஒரு செல்வந்த வீட்டில் திருமணம் நடக்குது திருமணத்துக்கு பல ரூபா செலவிச்சு பல மயில்களுக்கு அப்பால பல நாடுகளுக்கு அப்பால இருந்து ஒருவர் திருமணத்திற்கு அழைக்கப்படுறாரு பெரியோரு செல்வங்கள் பெரியோரு அரசியல்வாதி பெரியோரு உலமா பெரியோரு டாக்டர் திருமணத்துக்கு அழைக்கப்படுறாரு சமூகத்துடைய சிலவும் கணக்கு அழைச்சிக்கின்றிருக்க மாட்டாங்க கூல செய்தாலே தெருப்பொறிச்சாலே ஒரு பழத்து வீட்டில் இருப்பாரு சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட மாட்டார் சமூகத்துடைய பிளவு நான் திருமணத்துக்கு அது எப்படி இவரை கொண்டு வார் சமூகம் பிளவு பத்திருக்கு ஏழைய ஒடுக்கி வச்சிருக்க கூட்டம் அன்பானவர்களே எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பண்புதான் எங்க நாட்டில் காலி கோட்டுக்கு மாசத்துக்கு நானூறு தலாக்கு வருது மாசத்துக்கு பத்து மாசம் நாலாயிரம் தலா நாலாயிரம் தலாக்குண்ட எட்டாயிரம் குடும்பங்கள் இஸ்லாமிய உறவுகள் போகுது கிளவுபட்டு போகுது என்ன காரணம் மனைவி செஞ்சிருப்பா ஏதோ அஞ்சு கதாக்களை வைத்து முடியுது என்ன தெரியுமா காரணம் நான் சொல்ல போற பண்பு அன்பானவர்களே இன்றைக்கு சோசியல் மீடியா நல்ல பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் வைபர் நல்லம் அதை சரியா முறையா பாவிச்சா நாட்டுடைய நிலம் என்ன தெரியுமா இந்த சோசியல் மீடியாக்கள் மூலம் சோசியல் மீடியாக்கள் மூலம் சமூகம் பெரிய ஒரு பிளவுபட்டு இருக்கு இயக்க ரீதியா ரீதியா கட்சி ரீதியா ஊர் ரீதியா சுபகாரல்ல யாரு தெளிவா சொல்லடுமோ யாரு தெளிவாக்கு சரியா சொல்லடுமோ இந்த உலமாக்களும் கூட உலமாக்களும் கூட இன்றைக்கு பிளவுபட்டு வைத்திருக்கிறாங்க அப்லோட் மூலம் பறிக்கப்படுது என்னத்தை செய்றோம் சமூகம் நபிவங்க எதை பார்த்து சொன்னாங்களோ காபாவே இன்றைய நாளே இந்த உடமை பொறுமதியானது என்று சொன்னாங்க இந்த காபாவை விட பொறுமதியான முஸ்லிம்களுடைய மானங்கள் இன்றைக்கு பேஸ்புக் அப்லோட் மூலம் பறிக்கப்படுது உண்மையான எனக்கு கண்டும்ும் இல்ல வாழ்க்கையில சந்திச்சும் இல்ல சலாம் சொல்லியும் இஸ்லாமியர்களுடைய தெரியும் உலகும் இல்ல எத்தனையோ பேருடைய மாற மரியாதை இந்த பேஸ்புக் மூலம் தெரியும் சமூகம் பிளவுபட்டா இல்லையா இல்லையா அன்பானவர்களே தலைப்புக்குள்ள வாரத்துக்காக சுருக்கல்றேமாக இருந்த ஆசை இருந்த பதிவு செஞ்சு வச்சு கொள்ளுங்க ஏந்த லைஃப்ல இருந்து ஏந்த வாழ்க்கையிலிருந்து மிச்சம் இல்லை ஒரு செகண்ட் ஏனும் ஒரு வினாடி ஏனும் யாருக்குமே எந்த ஒரு அநியாயமு நடக்கப்படாது ஒரு மனிதன் சொற்க தடையனுமாக இருந்த இதுதான் வலி அமல் இபாதத்தோட மிச்சமில் யாருக்கும் அநியாயம் நடக்கப்படாது சரி மனிதன் தானே செய்தோட பிணஞ்சி கொண்டு இருக்கிறான் தானே அநியாயங்கள் செஞ்சு பட பார்க்கிறது தானே செய்யாம இருக்க ஏழா தானே என்றிருந்தால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்றை சொல்லித்தாரேன் இதன் ஞாபகத்துக்கு கொண்டு ஒருவருக்கு அந்நியாயம் நடக்க போகுது நாங்கள் அநியாயம் செஞ்சா அது நாங்களும் அல்லாவும் அது சொல்ல பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான் அதுக்கு போறது அன்பானவர்களே என்னையால் ஒருவருக்கு அந்நியாயம் நடக்குது என்றால் எத தெரியுமா செய்தேன் என்ன தெரியுமா நான் செய்யிறேன் அல்லாஹு மூலம் பேசுறான் என்னுடைய அநியாயம் இருக்குதான் இந்த அநியாயம் அநியாயத்தை நான் அல்ல என்ன சொல்றான் ரப்பாகிய நான் எனக்கே தடையிட்டுக் கொண்ட ஒரு செயல் நல்ல ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்க அல்ல யாருக்குமே அநியாயம் செய்யறவன் இல்ல அல்ல சொல்றான் அநியாயம் செய்யறது எனக்கே நான் தடையிட்டுக் கொண்ட ஒன் செய்ய மாட்டேன் அதே போல உங்களுக்கும் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யறது ஹராம் ஹராம் பதோ சமோ நீங்களும் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்ய வான இப்ப என்னால ஒரு அநியாயம் நடக்குது என்றால் எத தெரியுமா நான் செய்றேன் அவளிக்கே தடையிட்டு கொண்ட ஒரு செயல மக்களுக்கு தடையாக்கிறது நிறைய இது செஞ்சா பாவம் செய்யப்படாதுன்னு தடையிட்டு அவளுக்கே தடையிட்டுக் கொண்ட ஒரு செயல உனக்குதானே தடை எனக்கு அலாலன்னு சொல்லி உனக்கு தடை பிரச்சனை அநியாயம் செய்யறது நான் எனக்கு ஆர்வமாக்கி கொண்டு ரப்பையும் மீறி ஒருவருக்கு அநியாயம் செய்யறேன் அன்பானவர்களே அநியாயம் செய்ய ஞாபகத்தை உள்ளத்துக்கு நான் எப்படி எனக்கு ஆகமாக்கி கொண்டு செய்யறது செஞ்சா சரி வருமா செய்ற அநியாயத்தால வெற்றி கிடைக்குமா செய்ற அநியாயத்தால வரக்கட் கிடைக்குமா செய்யற அநியாயத்தால கௌரவங்கள் வந்து கொட்டுமா உள்ளத்துக்கு அன்பர்களே அநியாயம் அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு செயல் இன்றைக்கு இவ்வாறு சமூகத்துல இந்த அநியாயங்களால நிறையவே பிளவுபட்டிருக்கு சமூகம் அதுலையும் ஆக கீழ்த்தரமான ஒரு செயல் என்ன தெரியுமா இந்த அந்நியாயம் நடக்குது நான் சொல்ல போற இந்த பண்பும் இல்லாததுனாலதான் யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாது இந்த பூமியில யாரோட நல்ல பண்பா நடந்து கொள்ளணுமோ அந்த ஜீவன்களையும் கூட இதை சமூகம் வித்து வச்சு அதுதான் ஆக பெரிய கவலை இன்றைக்கு நாங்க நினைக்கிறதுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு பெரிய ஒரு பிரச்சினை இருந்துச்சு எங்க பார்த்தாலும் வியாபாரிகளுக்கு ஆலையும் மாற்றினாங்க அதிகமானவர்கள் நூற்றுக்கு அதிகமான விகிதாசாரத்துள்ளவங்க இதைத்தான் பேசினாங்க இப்படி மாத்தினால்தான் சரியாக முடியும் சரியாகிச்சா சரியாகிச்சா அன்பானவர்களே இஸ்லாமியர்கள் தலையிலிருந்து வாழணுமாக இருந்தா ரப்பூடைய உதவி தேவை இந்த சமூகத்துக்கு ரப்புடைய உதவி எப்ப இந்த சமூகத்துக்கு வரும் என்றாது இஸ்லாமிய சமூகம் நாங்கள் ஒன்றுபட்டு வாழணும் ஒன்றுபட்டு இன்றைக்கு எங்க சமூகம் பிளவுபட்டுப்பட்டு இயக்க ரீதியாக கட்சி ரீதியாக மார்க்கம் ரீதியாக இவ்வாறு ஊர் ரீதியாக சிலவுப்ட்டப்பட்டு யாரோட பிரிய கூடாதோ அவர்களுடனும் கூட பிரிஞ்சு வாழ்றாங்க அதுதான் இந்த சமூகத்துல மிகவும் கௌரவமான ஜீவன்கள் என்ற அது உண்மவும் பாப்பவும் நாங்க ரப்படி உதவியை எதிர்பார்க்கிறோம் எப்படி இறங்கும் இந்த பூமிக்கு இதுல இருக்கிறவங்க உள்ளத்துல கைய வச்சு சொல்லுங்களே நான் ஏந்த உண்ம வாப்பாவோட நடக்கிறேன் எப்படி நடக்கிறேன் நான் அநியாயம் செய்யறேனா அல்லது நல்ல முறையில நடக்கிறேனா என் உம்ம வாப்பாட மனத்தை நான் இல்லையா அவங்களோட எப்படி நடக்கும்படி மார்க்கம் சொல்லி இருக்கு அதில் குறைஞ்சது ஒரு ஐம்பது வீதமாவது நான் அவங்களோட அந்த முறையில நடக்கிறேனா அன்பான இந்த ஜீவங்கள் யாரு நாட்டுடைய நிலைமைய சொல்றேன் இந்த சமூகத்துல நிறைய தலை சிறந்த உளமாக்கள் இருக்கிறாங்க ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய நிறைய டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க இஸ்லாமிய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இஸ்லாமிய லோயர் இருக்கிறாங்க இஸ்லாமிய கிராஜுவேட் மாதிரி இருக்கிறாங்க நிறைய இஸ்லாமிய முதலாளிகள் பிசினஸ் மேன் இருக்கிறாங்க இவ்ளோ சரிய நிறைய நிறைய பெரிய ஒரு பட்டியலை சொல்றோமே இவ்வளோ நிறைய மக்கள் ஒரு விஷயத்தை மறைந்து வாழ்றாங்க சமூகத்தில் எல்லாருக்கும் ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலம் மறச்சடிக்கப்பட்டிருக்கு அன்பானவர்களே வீட்டில் இருக்கிற எங்களுக்கும் அந்த காலம் இருந்துச்சு அந்த காலத்தை நானும் நீங்களும் மறந்து இருக்கிறோம் ஒரு காலம் இருந்துச்சுரிய உண்மவும் வாப்பவும் எங்களை பொக்கிசத்த போல பாதுகாத்தாங்க செல்வந்த அத்தனை பேருடைய உண்மை வாப்பவும் எந்த அளவுக்குண்டா கொஞ்ச நேரம் எ ஈரத்தோட வைக்கல எங்களுடைய இரவையில கொஞ்ச நேரம் நாங்க ஈரம் பண்ணிட்டா உடனே தாய் பதவி கொண்டு எங்க உடுப்பை மாற்றின மறந்துச்சு எங்களுக்கு பசி எங்களுக்கு தலைவழி எங்களுக்கு வைத்து நாங்க வாய் துறந்து பேசல்ல சைக்கிளையால தைகை செஞ்சு கொண்டு ஆனா பல பேருடைய உண்மை வாப்பா இரவையில தூங்கல் எங்களை தூக்கத்துக்கா உலமாக்கள் இன்றைக்கு கண்ணியமாக இருக்கிறாங்க சமூகத்துல உண்மை மாற பாத்தா எங்களுக்கு தெரிஞ்சமைப்புல எத்தனையோ உம்மா சேலத்தோடத்துல பனியில கூதல்ல கொழுந்து பிச்சு இன்றைக்கு சமூகத்துல கௌரவமான உலமாக்களை விட்ட தாய்மாரம் வாகனம் இருக்கல்ல சொகுசான படுக்கடிக்கல்ல எத்தனையோ வாப்பமாறு காலுக்கு செருப்பு போடல்ல பல மயில்கள் நடந்து கால்கள் புண்ணாகி பல பேர்த்த கை கட்டி நின்று பல பேர்த்த ஏற்றி கேட்டு வேர்வை சிந்தி இந்த சமூகத்தில் பெரிய ஒரு செல்வந்த கூட்டத்தை மறந்துட்டாங்க தெரியாத அன்பு சொல்லுவோமே அந்த அன்புல விழுந்து அந்த தோளுடைய சும்மா அழக அந்த பெண்களுடைய மோகத்தால பெண்களுடைய மோகத்தால எத்தனையோ வாலிபர்கள் தாயையும் தந்தையையும் மதிக்காமல் உண்ம உண்மாறு பேசாம வாப்பா வாப்பாண்டு பேசாம ஒதுக்கி வச்சு எத்தனையோ வாலிப சமூகம் எங்களை நாட்டில் பரவலாக இருக்கிறாங்க பரவலாக எப்படி அல்லாட உதவி இந்த பூமிக்கு இறங்கும் அன்பானவர்களே இந்த பதில கேட்டு பாருங்க இந்த கேள்விக்கு பதில கேட்டு பாருங்க நானும் நீங்களும் இந்த பூமிக்கு அல்லாட உதவி வாரத்துக்காக வாழ்றோமா அல்லது அல்லாட தண்டனைக்குரியவர்களாக வாழ்றோமா ஒரு சஹாபிவார யார் அசூழல்ல மன்ிஸ்மிண் அடிக்காம விரட்டாம மனத்தை நோகடிக்காம யாரோட நாயகமே நல்ல அன்பா நெருக்கமா அதாவது அப்ப யாழ்வாண்டு சொல்லுவோமே உயிர் நண்பர்கள் என்று சொல்லுவோமே உயிர் நண்பர்கள் என்று சொல்லுவோமே இவ்வாறு மறைக்காம யாரோட யார சூழல்லா இந்த பூமியில வாழணும் யாரோட யார நடந்து கொள்ளணும் இந்த கேள்விக்கு ஏன் பதில் என்ன நான் யாரோட நல்லா நெருக்கமா நடக்கிறேன் ஏசியே இல்ல அடிச்சே இல்ல மனச நோக்கடிச்சே இல்லொண்டும் மகச்சே இல்ல அப்படி நண்பரும் ஒவ்வொருத்தையும் கேட்டா மனைவி நண்பர் வியாபார பக்கத்து வீட்டுக்காரர் அந்த உலமா சுபகான் சொன்னாங்க அந்த தோழரை பார்த்து நீங்க பூமியில நல்ல நண்பர்களாக நண்பர்களாக நெருக்கமாக நடங்க யாரோட தெரியுமா உம்மவோட உம்மவோட அந்த சஹாதி கேட்டார் யார சூழல்ல சரி முதலாவது நாங்க நல்ல உண்மையோட நடக்கிறோம் அதுக்கு பொறது யாரோட யார சூழல்ல சும்மா ரெண்டாவதும் சொன்னாங்க உங்களோட உம்மாவோட நடங்க அந்த சாவி கேட்டாரு சரி உம்மா ரெண்டும் உம்மா மூணாவது யாரோட யார பிறகு சும்ம உம்மு மூணாவதும் சொன்னாங்க உம்மாவோட அந்த சோழர் கேட்டார் ஒன்னும் உம்மா ரெண்டும் உம்மா சரி மூணாவதும் உம்மா நாலாவது யாரோட அறசூழல்ல அதுக்கு புறவு யாரோட அறசூழல்ல அபூக்க உங்களோட வாப்போட நடந்து கொள்ளுங்க 1, 2, 3, 4 ஒ கவுண்டிங்ல ஜ முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து பேசுற ஹசரத் ஒரு முதியோர் இல்லம் இருக்கு இடத்துல பொய் சொல்ல சொல்ல வேண்டிய இடம் முதியோர் ஒப்படைச்சாங்க இவங்களோட குடும்பம் தெரியா யாருந்து கண்டுபிடிச்சி இந்த தாயுடைய ஜனாதாவை கொடுங்க பள்ளியில நாங்க ஒரு மாதிரியா அந்த தாயுடைய புள்ளகள் குடும்பத்தை தேடி வீட்டுக்கு போனோம் பேசி பார்த்தா வீட்டில் உள்ள அத்தனை உறவினர்களும் சினிமாவை போட்டு டிவியில படத்தை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க சமூகத்துடைய நிலப்பாடு அன்பானவர்களே இது உண்டு இது ஒன்று இது போன்ற எத்தனையோ உம்ம அப்பா மதிக்கப்பட வேண்டிய அந்த ஜீவன்கள் எங்க நாட்டில் மதிக்கப்படுறாங்க இல்ல அவங்கட உடம்பெல்லாம் சரியா ஒதுக்க தெரியா அவங்கட்ஸ் மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்க விற்க எத்தனையோ தாயும் தந்தையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க உமாவும் வாப்பவும் இந்த பூமியில இறக்கத்துக்கு உதாரண புருஷர்கள் வெளியில சொல்ல மாட்டாங்க வெளியில சொல்ல மாட்டாங்க உள்ளத்துல கண்ணீர் ஒதுக்கிறாங்க செல்லமே உசுரே மாணிக்கமே தங்கமேண்டு பேசுறவன் பிள்ளைய வச்சு மதியில கொஞ்சவன் இவனை பெத்த குத்தத்துக்காக வளர்த்த குத்தத்துக்காக வாய் நிறைய ஒரு தடவை உம்மாண்டு பேசமா இருக்கிறவங்க சொல்லுங்களே எத்தனை பேர் உம்மவ உம்மாண்டு சொல்லி வாப்பவ வாப்பா என்ற வாப்பாண்டு சொல்லி அழைச்சு எவ்வளவு கால இன்னைக்கு சில பேரு ஒன்றுமே தெரியாம கபுலையும் கொண்டு போயிட்டு வச்சுட்டு வந்துட்டோம் ஒரே ஒரு பாடத்தை சொல்லி தாரு மேலுமாக இருந்த வாழ்க்கையில கடைபிடிங்க இன்னும் நான் தலைப்புக்குல வரல ஒரே ஒரு பாடத்தை சொல்லித்தாரேன் எங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பலாய் முசீபத்துக்கும் எங்க குழந்தைகளின் குளிர்ச்சிக்கும் அதிர்ச்சிக்கும் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு மருந்து அத்தனையும் சீராகும் அத்தனையும் சீராகும் ஒரு நபித்தோழர் வானாரு முபத்திரின் இப்பா சொல்லியலானு கேக்கிறாங்க வந்தவர் பேயிட்டாரு கேட்டாங்க அப்பதான் உம்மத்துக்கு ஒரு ஆச்சரியமான பதில சொன்னாங்க ஒரு ஆச்சரியமான பதில சொன்னாங்க குண அப்பாஸ் ஆன சொன்னாங்க لا لا اعلم عملا اقرب الى الله عبده وتلا من بر الوالد سيدنا ابن عباس رضي الله عنه انك ان اور عمله seria توليه نومه زكاه حج قران عندنا धर्म ان اور عمله seria اور ور اور ور அல்ல நெருக்காக நெருக்காக சுட்ட ஆகிறத்துக்கு அல்லாபோட தொடர்ப சமீபமாட்டி கொள்றதுக்கு எனக்கு வேற எந்த ஒரு அமலையுமே தெரியா உமாக்கும் பாப்பாக்கும் வேலை செஞ்சு கொடுக்கிறத தவிர பணிவிட செஞ்சு கொடுக்கறத தவிர ஏன் எங்களுக்கு பிரச்சனையா எழுதி கடனா எங்களுக்கு கஷ்டமா எங்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையா ஏன் பெத்த ஜீவன கண்யமாக வச்சு அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சு ஏன் அல்லாத நெருக்கமாக்கி கொண்டு எங்களோட பிரச்சனைய அல்லா கிட்ட முன்வை கேலா எப்படி வைக்கிறது இதன் விரத்திட்டோமே எப்படி வைக்கிறது இதன் டாட் அவுட்டுக்கு அனுப்பியாக்கே எப்படி வைக்கிறது அதன் அவர் பொறியில் எனக்கு வந்திருக்க கூடிய சோதனைகளுக்கு நான் இங்க உமா பாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமைய சரியா செய்யலையோ யோசிங்க அன்பானவர்களே சரி இவ்வாறு இவ்வாறு தாய் சந்தைகள் அதே போல கணவன் மனைவி சமூகம் பிளவுபட்டிருக்கிறது இது எல்லாமே நடக்கிறதுக்கு மனிதர்களுடைய ஒரே ஒரு பண்புதான் காரணம் அந்த பண்பு சீராகணும் சீராகணும் அன்பானவர்களே அந்த பண்புதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில உள்ளத்துல எவக்க சுபாவம் வரணும் இவ்வளவு பெரிய நீண்ட விஷயங்களை சொன்னது இந்த சாதாரண பண்பு வாரத்துக்காக ஆனா நான் சொல்றேன் இது ஒரு சாதாரண பண்பு இல்ல சாதாரண பண்பு இல்ல இஸ்லாமிய சமூகத்துல இந்த மக்களுக்கு மத்தியில இறக்க சுபாவம் வந்துட்டு இந்த அநியாயங்கள் எல்லாமே குறையும் உணமாக்களுடைய உள்ளங்கள் இறக்க சுபாவம் வந்துட்டு கருத்து வேறுபாடு தானே சரி அவருடைய கருத்திலையும் சில உண்மதன் இருக்கும் தானே அவர் அவ்வளவு தெளிவா பேசுறாரே அடிச்சு பேசுறாரு இருக்கிறதுனால தானே நாங்க ஏன் அனுமதிக்கணும் இந்த இறக்க சுபாவம் வந்துட்டு கருத்து வேறுபாடுகளை விட்டு கொடுக்கப்படும் இறக்க சுபம் வந்துட்டு மனைவிகளுடைய தலோக்குகள் குறையும் உடுப்பை கழுவுறா பிள்ளைய பார்த்து கொள்றா வீட்டை கூட்டுறா தனிக்கிறா எல்லாத்தையுமே செய்யறா ஒன்றோ ரெண்டோ மிஸ்டேக் தானே நடந்துச்சு இந்த இறக்க சுபாவம் வந்துட்டு தான் தன்மை வரும் உண்மை இந்த நிலைமைக்கான வரக்காரணம் அந்த ஜீவன்கள் இறக்க சுபம் உள்ளத்துல வந்துட்டா இந்த அழகிர பின்னு கால போற வாலிபர்கள் உண்மையையும் வாப்பவையும் ஒதுக்க மாட்டாங்க ஒதுக்க மாட்டாங்க செல்வம் உள்ளத்தில் வந்துட்டேன் நாங்க ஆட்சி ஆக்கி எவ்வளவு கொட்டுவோம் எவ்வளவு வீட்டில் ஒரு அநாதக்குள்ள இறுக்கி மாசத்துக்கு ஒருக்கா தானே இறக்கி சாப்பிடுது நாங்க வீசில தொண்டு சேர்த்து கொஞ்சம் கொடுத்தா நல்லமேந்த தன்மை வந்துட்டேன்டா சமூகத்தில் ஏழை படக்கார பிரிவு பைத்தரும் அன்பானவர்களே சமூகத்துல நடக்கிற இஸ்லாமியம் அன்பானவர்களே குரானின் மூலம் ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஏன் எங்கட உள்ளங்கள்ளால இறக்கத்தன்மை வரப்படாத ஏன் எங்க உள்ளங்கள் அவ்வளவு கெட்டு பேசிருக்கா ஏன் வரப்படாது உள்ளங்களுக்குள்ள இறக்க சுபாவெல்லாம் முன்மாதிரியாக வந்தத்துடைய தலைவர் அத்தனின் நபிமார்களுடைய தலைவர் மிகவும் கௌரவமாக வாழ்ந்துட்டு போனவர் முகமது முஸ்தபா சல்லு அலேஹி வசல்ல எவ்வளவு ஒரு அழகான பண்பை எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்தாங்க எவ்வளவு ஒரு அழகான பண்போடு இந்த பூமியில வாழ்ந்துட்டு போனாங்க இந்த பூமி அந்த போல் அந்த பாதியை போல ஒரு பாதிய சமூகம் இன்னும் காணல அந்த அளவுக்கு அவன் பெரும் பாதியாக இருந்தான் இந்த பூமியில அந்த பாவி நபி கொண்டு வந்த தீனுக்கு மாத்திரம் அநியாயம் செஞ்சவன் இல்லை நபி கொண்டு வந்த தீனுக்கும் துரோகம் செஞ்சான் நபியுடைய தனிப்பட்ட குடும்ப லைஃப்லையும் அநியாயம் சென்றான் அவன் சரி தீனுக்கு மட்டும் அநியாயம் செஞ்சிருந்தா சரி நபியவங்கிட்டாங்க அநியாயம் செஞ்சவன் அவன் அந்த பாலிய பத்தி அல்லா குரான் சொல்லக்குள்ள அந்த பாலியுடைய முடிவை சொல்றான் அவன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா அவன் எங்க தெரியுமா போவான் இன்னல் முனாசி கீத்தருக்கு அசலி மின அந்த பாதி நரகத்துடைய அடித்தளத்துக்கு சொந்தக்காரன் இன்னொரு சொல்றான் சவா உன் அலைகிம் அஸ்தகு பருத்தலகும் அஙம் தெத்தகு சிளகும் நதிய நாயகமே இந்த பாவிக்காக நீங்க மன்னிப்பு கேட்டாலும் சரி மன்னிப்பு கேட்காட்டியும் சரி இந்த பாவிக்கு மன்னிப்பு இல்ல பாவிதான் அப்துல்லாஹிபு உபஹிபுனு சலூல் இவன் நபி கொண்டு வந்த தீனுக்கு செஞ்சாயகம் நிறைய விளங்கி கொடுறதுக்காக சொல்றேன் புகதுரை யுத்தம் நடக்க போகுது முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் காபிர்கள் நிறைய பேர் முஸ்லீம்கள்ட்ட கொஞ்சம் ஆயுதம் காபிர்கள்ட்ட நிறையவே ஆயுதம் வாகனமும் நிறைய ஆழ்களும் நிறைய ஆயுதமும் நிறைய முஸ்லீம்கள் கொஞ்சம் ஆயுதமும் கொஞ்சம் வாகனமும் கொஞ்சம் எல்லாத்திலையும் இந்த இக்கத்தோட கட்டத்தில் யுத்தத்துக்கு வந்த முன்னூறு பேர் ரெண்டு பேர் அல்ல வந்தது கொஞ்சம் ஆயிரம் பேர் அதுலையும் முன்னூறு பேரை யுத்தம் செய்ய உதான வழிமறத்தி கூட்டிக் கொண்டு போய்வுடைய பார்வையில பெரும் பாதி பெரும் பாதி சரி இந்த பாதி மௌத்தாகிட்டல்ல எந்தளவுக்கு இறக்க சுபாவத்தோட இந்த பூமியில வாழ்ந்தாங்கன்றத பாருங்க மகன் ஓரோடி வாராரு யார சூழ் அல்ல உங்களோட உடுப்புல ஒரு உடுப்ப சாந்தலேயே என்னோட வாப்பாவுடைய மையத்தை கபன் செய்ய அலேஹி அவங்க நபியுடைய பொன்ன ஆடைய கொடுக்கறாங்க அந்த பாவியுடைய மையத்தை கசன் செய்யறதுக்கு கசன் செஞ்சாச்சு தொழிலிக்கிறதுக்கு வச்சிருக்கு மகன் வார யார சூழல்ல என்னோட வாப்பட மையத்தை நீங்க வந்து தொழுக நடத்தினா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்னோட வாப்பட ஜனாதவை வந்து தொழுவீங்களே அழகிய செல்லம் அவங்க அந்த பாவியுடைய ஜனாதாவை தொழுவிக்கிறதுக்காக முன்னுக்கு வாராங்க சகாபாக்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க உமர் அலி உள்ளதா இருந்தாலும் கொஞ்சம் பேசுறவங்க கேட்டாங்க நவிய பார்த்து நாயகமே என்ன செய்ய என்ன செய்ய யார் இவன் ஜாதீங்க நாயகமேத்தையும் சொல்றாங்க உமரே உமரே இவனுக்காக இவனுக்காக நான் எழுவது விருத்தன் இஸ்தியார் செய்வேன் யாருமிறந்தவர்கள் அல்ல விரோதி செஞ்சவன் சிரிச்சு கொண்டே சொல்றாங்க இவனுக்காக எழுவது விடுத்தம் இஸ்தியுபார் செய்வேன் தொழில்காக முன்னு கிரிக்கிறாங்க அல்லா குரான் ஆய திறக்கிறான் வரா அதி வரா அலா கபு நதியே நாயகமே இது போன்ற பாவிகளுடைய ஜனாதாவ நீங்க தொழிலிக்க வான வராத்தும் அலா கபுரிஹி இது போன்ற பாவிகளுடைய கபுல இருந்தே அந்த பாவிகளுக்காக அவனுடைய பாவ மன்னிப்புக்காக அவனுடைய அந்த உள்ளம் ஏங்கியது அது வரைக்கும் திறக்க யாருவளுக்கு அவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சா அதே போல இன்னொரு சரித்திர குரான் சொல்றான் நேரம் இருக்கிறதுனால சொல்றேன் அவனும் ஒரு பாவி அபூர் அலி அல்லாஹன் குடும்பம் நெருங்கிய குடும்பம் பராம ஏ அபூபக்கர் அலி அல்லாஹன் ஆரம்பே செலவுக்கு கொடுத்து கொண்டு வந்தாங்க செலவுக்கு கொடுத்து கொண்டு வந்தாங்க இவன் இவன் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நாங்க எவ்வளவு கௌரவமான ஆட்கள் எவ்வளவு மரியாதையான ஆட்கள் எங்களோட குடும்பம் எப்படி பழங்கள எங்கட குடும்பத்துக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே எங்கட மரியாதைக்கு இப்படி செஞ்சிட்டாங்களே எங்க எவ்வளவு ஒழுக்கமான குடும்பம் கௌரவமான குடும்பம் என்றா முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தை விட கௌரவமான குடும்பம் பூமியிலே எந்த குடும்பமும் இல்ல உண்மைதானே உலக தலைவர் நபிமார்களுடைய தலைவர் அல்லாஹுடைய ஹபீர் சொர்க்கத்துக்கு முதலாவது செல்லக்கூடியவரே சொர்க்கத்துக்கு நன்மாராய் சொல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் அந்த குடும்பத்தில் சொர்க்க தலைவி அந்த குடும்பத்தில் சொர்க்கத்து வாலிப தலைவர்கள் அந்த குடும்பத்தில் எல்லாமே அந்த குடும்பம் அந்த கௌரவமான குடும்பத்துக்கு இந்த மிஸ்தகின்றதன் ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தினான் பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இதுதான் பிரச்சனை யாருக்கு நகையுடைய மனைவி உம்மஹாத்தூர் முக்மீன் முக்மீன்களுடைய தாயிக்கு செஞ்சதையும் இல்ல செய்யாத செய்ததாக இட்டு கட்டி அவதூறு பரப்பி ஊர்ல ஒரு குரல் ஏற்படுத்தினான் மிஸ்தென்பவர் மனைவி, மகள்ண்கள் என்று அன்பானவர்களே சரி இவன் பரப்பிட இந்த குத்தத்துக்கு ஜட்மெண்ட் கொடுத்தது சாதாரண லோயர்மாரில் பத்துக்கும் தீர்ப்பு அல்லா இடத்திலிருந்து வந்துச்சு இப்ப பாருங்க இவரிடத்திலிருந்து தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாலையும் இந்த மித்தகின்ற பாதிக்கு அடிச்சல்ல தண்ட தெரியுமா அன்பானவர்களே அல்லாஹ் குரான் திறக்கிறான் இதுதான் எங்கட வாழ்க்கையில வரவேண்டிய மாற்றம் படிப்பின اللَّهُ قُرْآنٌ نَازِلٌ كُرْآنٌ وَلَا يَأْتِي عَلَى الْقُبُلِ مِنْكُمْ وَالسَّاعَةِ أَيُعْطُونَ لِلْقُرْبَى وَالْمَسَاكِينِ وَالْمُهَاجِرِينَ فِي سَبِيلِ اللَّهِ وَيَعْفُونَ وَيَصْفُون ألا تأبون أن يغفر الله لكم والله غفور الرحيم ماركتل سراب بديو هلئ فرول ونم تتور هلئ نيه قدوم بسر قل أعلي هلئك قدتك ماتين مهاجرين هلئك அல்லாவுடைய பாதையில செல்லக்கூடியவர்களுக்கு குடிக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்யவான அல்லா சொல்றான் வல்லூ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க வள்ளியூ பொருப்படுத்தாடிங்க இது ஒரு விஷயம் இல்ல பொறுப்படுத்தாதீங்க அலாபோன ஐயரு சிறுவாருக்கும் அல்லா உங்களை மன்னிக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லையாஹோ நிச்சயமாக அல்லாரு மன்னிக்க கூடியவன் இறக்கவான் என்று ஆயத்திறக்கிறான் அவ்வளவு பெரிய தவற செஞ்சவனுக்கு பொருட்படுத்தாதீங்க நான் உங்கள மன்னிக்கிறேன் நான் உங்கள மன்னிக்கிறேன் அன்பானவர்களே ஜும்மாவுடைய சாராசத்துக்கு வருவோம் முடிவுக்கு வருவோம் எங்களுக்குள்ள பிரச்சனை தான் என்ன எனக்கும் உம் மக்கமுள்ள பிரசினை என்ன எனக்கும் बापக்குமுள்ள பிரசினை என்ன எனக்கும் மனைவிக்கும் உள்ள பிரசினை என்ன எனக்கும் புள்ளகளுக்கும் உள்ள பிரசினை என்ன எனக்கும் எனது வியாபார நண்பருக்கும் உள்ள பிரசினை என்ன எனக்கும் ஊர் மக்களுக்கும் உள்ள பிரசினை என்ன எனக்கும் மத்த இயக்கக்காரர்களுக்கும் உள்ள பிரவோ என்ன எனக்கும் மத்த உலமாக்களுக்கும் உள்ள பிரசினை என்ன என்னதான் எங்களுக்கு உள்ள பிரச்சனை பிளவுகளை பார்த்தா ரோட்டும் தண்ணியும் கானும் கோழியும் போடாததும் மரியாதையா கூப்படாததும் மதிக்காததும் கல்யாணத்துக்கு சொல்லாததும் அவர் ஒரு மாதிரியா பார்த்தாரும் ஒரு சைடுல போனாரும் அங்க திரும்பி கொண்டாரும் இதுதான் எங்க சமூகத்தில் உள்ள பிரச்சினை அன்பானவர்களே ஏன் மன மன்னிக்கிறதுக்கு உள்ளத்துல இடம் வரதில்லை ஏன் விட்டு கொடுக்கிறதுக்கு உள்ளத்துல இடம் வரதில்ல உன்னதமான பண்பு சுபாவம் உள்ளத்துல இல்லாம கைத்துட்டு இன்னொரு விஷயத்தையும் மன்னிக்கிறதுக்கு உள்ளங்க இடம் கொடுக்குறதில்ல அன்பான பெரியவர்களே தனவான்களே ஆக எங்களுக்குள்ள யார் யாரோட எல்லாம் பிளவுகள் இருக்கோ அந்த பிரச்சனைய பிளவ பாருங்க இது விஷயம் இல்ல மன்னிச்சிருங்க பொருட்படுத்தீங்க வாழ்க்கையிலே கபூர் செய்வான அன்பானவர்களே சொருக்கன் போகணுமாக இருந்தா அமல் இபாதத்தை வச்சு மாத்திரம் சொருக்கம் செல்ல முடியாது பண்புகள் சீராகணும் பண்புகள்ல ஆக உன்னதமான பண்பு உள்ளத்துல இறக்க சுபாவம் உள்ளத்துல இறக்கொண்டு வருவோம் நல்ல பண்புள்ள மக்களாக இந்த பூமியிலே வாழ்வோம் இறக்கமுடையவனே எஜமானே கண்ணியத்துக்குரியவனே பெருமைக்கு சொந்தக்காரனே வானபூமிக்கு சொந்தக்காரனே ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரனே எங்களுடைய பாவங்களை மன்னிச்சுரியா அல்லா யால தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிச்சுரியா அல்லா தளபர்தே ரஹ்மானே நிச்சயமாக தளவர்த்தே ரஹ்மானே நீ தந்த சொத்து செல்வோம் யா நீ தந்த வீடு வாசல் யா ல்லா நீ தந்த வாழ்க்கையால்ல நீ தந்த மனைவி மக்கள் யாழ்லா யா ல்லா பூமிக்கு வரக்குள்ள ஒன்றுமே இல்லாம வந்தோம் யா ல்லா ஒன்றுமே தெரியாம வந்தோம்யா அல்ல எதுக்குமே சக்தியற்றவர்களாக வந்தோம் யா ல்லா இன்றைக்கு இந்த பூமியிலே கண்டியவான்களாக வாழ வச்சிருக்கிறாய்ல கௌரவமாக வாழ வச்சிருக்கிறாய்ல நல்ல தொழில தந்திருக்கிறாய் நல்ல மனைவி குழந்தையை தந்திருக்கிறாயா நல்ல உப்ப தந்தாய்ல நல்ல சூழலை தந்தாயாள்லா நல்ல மகள் நாட்களை தந்தாயாள்லா நல்ல மத்திரிகளை தந்தாய் அவ்வே அத்தனையையும் தந்த உனக்கு எவ்வளவோ மாற்று செஞ்சிட்டோம் யாழ்லா யாரையானே கண்ணால பார்க்க கூடாது நாயனே காலால கேட்க கூடாது கூட எத்தனையோ பாவங்களை சிந்தித்தோம் ரபே யார ரொம்ப அத்மானே கிருஷியான இறக்கமானே எங்களை மன்னிச்சிரு நாயனே நீ மன்னிக்காட்டி நாயனே எங்களை மன்னிக்கிறதுக்கு யாருமே கிடையாது ரப்பே எங்க எல்லா பாவத்தையும் வந்திச்சுரியா மறச்சிரியா யாராவது ரஹ்மானே பாவத்தோட வாழ்ந்தா உலகத்துடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் யாருலா யாருலா பாவத்தோட சக்கராத்தந்திரே பாவத்தோட சக்கராத்து வந்தா சக்கராத்துடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் நாயனே யாரு லா பாவத்தோட முத எல்லா பாலத்தோட மோச கடலுடைய வாழ்க்கையில வெற்றிகளை எல்லாத்தையும் மறத்தி அளித்தி யா சுவாதிகள் ஆகும் வரைக்கும் ரூகளை எடுக்கிறார்கள் நாயனே கடலுடைய வாழ்க்கையுடைய வேதனையை தாங்க முடியாத நாயனே இருட்டான வாழ்க்கையால் விஷ ஜந்துக்கள் நிறைஞ்ச வாழ்க்கையால் நெருக்கடியான வாழ்க்கையால் வந்த கிடைக்காள் நாயனே போனத்தானித்தம் கிடைக்காதயா இருக்கவன் நாயனே பல கொலை செய்தார்களை உங்களுடைய காதால் சனியாக செய்தவர்களை கூட பந்தித்தாய் நீ ஈராடு சொன்னவர்களை கூடி பந்தித்தாய உங்களுடைய குவாலு சனியாயம் செய்தவர்களை கூட பந்தித்தாயிரமே ஒரு தீயான விருப்பமோ அந்த அவயம் செய்தவர்களை கூட மன்னிச்சாய் யாருலா அந்த அளவுக்கு பெரும் பாதைகள் இல்லையா அல்ல யாரும் கொள்கை இல்லையா நம்ம யாரும் சார்ந்த மது போதம் குறிச்சில் பெரும் பெரும் பாதங்கள் செஞ்ச பாதைகள் இல்லையா சின்ன தவறுகள் நடந்திருக்கிறப்ப என்னோட பாவங்களை மன்னிச்சிரு நாயனே எல்லா பாவத்தையும் மன்னித்து துர்க்கவாதிகளா என்னுடைய நூல்கள் எடுத்துரு நாயனே எனக்கத்து கூறு அவங்களுக்கு எவ்வளவோ அநியாயம் செஞ்சிட்டோம் அவர்களுக்கு எவ்வளவோ துராசம் செஞ்சுட்டோம் யாருல அவர்களுடையோம் நாயனே எங்களை மன்னிச்சு விநாயரே எங்களோட எத்தனையோ பேருடைய ஒண்ணு வாப்பா மன்னையா அல்லா உண்மை உடனே செய்ய யாருமே இல்லை வந்து உலகத்தை வாழ்ந்த நேரத்துல எல்லாம் கவனிக்க கிடைக்கலையா அல்ல அவங்களுக்கு உதவி செய்ய கிடைக்கலையா அவங்களுக்கு வேலை செய்ய கிடைக்கலையா அவங்க பொதுமணிகளுக்கு செழிப்பாக்கே சோழத்தை போன் ஜோலியாக ஆக்கிறதா என்னே நரக பொருட்களுக்கு பாதுகாத்துறியா சொருக்கத்தில் அவர்களோடு பயிர்களமாக வாழக்கூடிய பாத்தியத்தை தந்துருவே குடும்பம் குடும்பமாக சொருக்கத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை ஒரு கௌரவமான சமூகமாக வாழ வைக்கிறே அல்லா கல்லையும் மண்ணையும் சிலையையும் வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் வந்து உன்னை சுஜுமுது செய்யற உன்னுடைய வேலை தோதுர இஸ்லாமிய சமூகத்தை கைகட்டி வாழ வைக்கிறார கவிக்கிறார்கிறார்க்கு வாழ்க்கிறே அல்லா அவர்களுக்கு மட்டியிலே கௌரவமாக வாழ வைப்பாயாக இருக்கோயில் எங்களுக்கு தங்கருள்வாயாக என்னென்ன கருதிகள் இருக்கோயில் இருந்தும் அறையும் பாதுகாப்பாயாக எல்லா தந்தர்ப்பத்திலையும் நீ எங்களுக்கு போதுமானவனாக இருப்பாயாக உதவியாளனாக இருப்பாயாக நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக நிர்வாகிகளை பொருந்திக்கொள்வாயாக இந்த ஊரில் இருக்கக்கூடிய பொருந்திக் கொள்வாயாக குமரி பெண்களுக்கு துணைகளை கொடுப்பாயாக நீ விரும்பக்கூடிய ஊராக குரானில சொல்லக்கூடிய முன் உதாரணம் ஊர்களாக இந்த ஊரையும் ஆட்சி வைப்பாயாக சிறிய பிரார்த்தனையை ஒரே தனித்தரும் கிருப்பையால் கபோல் செய்து கொள்வாயாக வா